குறிதேன் மனத்த நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்தே மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழிவண்டு கிண்டி வெறித்தே அவள் ஒன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மீயில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே